ஸ்ரீகுருபியோ நம அபார கருணாசிந்து ஜானதம் சாந்தரூபிணம் ஸ்ரீ சந்திரசேகரகுரும் பிரணமாமி முதான்வகம் நம்முடைய தர்மசாஸ்திரத்தை கொண்டோ நாம் ஒரு வருடத்தில் நம்முடைய பிதற்களை உத்தேசித்து செய்ய வேண்டியதான தர்ப்பணங்களை வரிசைப்படுத்தி பார்த்து ஒரே தினத்தில் இரண்டு புண்ணிய காலங்கள் அல்லது மூன்று புண்ணிய காலங்கள் சேர்ந்தால் எவ்வளவு தர்ப்பணம் செய்யணும் என்பதை நாம் கொஞ்சம் விரிவாக தெரிஞ்சுக்கப் போகிறோம் இந்த விஷயத்தில் அடிப்படையாக சில தர்மசாஸ்திர தகவல்களை நாம் தெரிஞ்சுக்கணும் இந்த தொண்ணூற்றி ஆறு மூன்று விதமாக பிரிச்சிருக்கா அதாவது முதல்ல நித்தியம் நைமித்திகம் காமியம் அப்படின்னு ஒரு பிரிவு ஒரு வர்க்கத்தை உத்தேசித்து செய்ய வேண்டிய தர்ப்பணம் இரண்டு வர்க்கங்களையும் உத்தேசித்து செய்ய வேண்டிய தர்ப்பணம் மூன்று வர்க்கமாக பிரித்து செய்ய வேண்டிய தர்ப்பணம் நான்கு வர்க்கமாக பிரித்து செய்ய வேண்டிய தர்ப்பணம் அப்படின்னு ஒரு பிரிவு இருக்கு இந்த பிரிவுகளை அடிப்படையாக நாம் நன்றாக தெரிஞ்சின்றால்தான் இந்த புண்ணியகால தர்ப்பணங்களை தனித்தனியாக செய்யணுமா சேர்த்து செய்யணுமா அப்படிங்கிற விஷயங்களை நாம் தெரிஞ்சிக்க முடியும் ஓரளவுக்கு புரிஞ்சுக்கிறாப்பில் நாம் பார்ப்போம் இதில் உள் விஷயங்கள் நன்றாக நாம் தெரிஞ்சுக்கணுமானால் நமக்கு செய்து வைக்கக்கூடிய வாத்தியார்கள்டே கேட்டு தெரிஞ்சுக்கலாம் அல்லது தர்மசாஸ்திரம் படித்தவர்கள்டே கேட்டு நாம் தெரிஞ்சுக்கலாம் அமாவாசையை அடிப்படையாக கொண்டு இந்த புண்ணிய காலங்கள் வந்தால் எப்படி செய்யணும் அப்படிங்கிறத நாம் தெரிஞ்சுப்போம் பொதுவாக சில புண்ணிய காலங்கள் சேர்ந்தே வராது இப்போது அமாவாசியையும் திஸ்ரோஷ்டகா புண்ணிய காலமும் சேர்ந்து வராது வியபாத்தமும் வைத்திருத்தியும் சேர்ந்து வராது மகாலயமும் திஸ்ரோஷ்டகா புண்ணியகாலமும் சேர்ந்து வராது ஆகையினால இந்த புண்ணிய காலங்கள்லாம் நாம் ஒன்றா ரெண்டாங்கிற சந்தேகமே நமக்கு வராது வரிசை வரிசையாக நாம் பார்த்தால் நம் தாயார் தகப்பனார்களை உத்தேசித்து செய்ய வேண்டியதான ஸ்ராத்தமும் அமாவாசியா திதியும் சேர்ந்தால் அதாவது அமாவாசை அன்னைக்கு தாயார் தகப்பனார்களுக்கு ஸ்ராத்தம் வந்தால் எந்த வரிசையில் செய்யணும் அப்படின்னா முதல்ல பிரத்யாப்திக ஸ்ராத்தத்தை செய்துக்கணும் ஸ்ராத்தத்தை முடித்த பிறகு அமாவாசியா தர்ப்பணத்தை செய்யணும் மறுநாள் காலை ஸ்ராத்தாங்க தர்ப்பணத்தை செய்யணும் இதுதான் வரிசை ஏன்னா பிரத்யாப்திக ஸ்ராத்தம் என்பது ஒரே ஒரு வர்க்கத்தை மாற்றம் உத்தேசித்து செய்ய வேண்டியது இந்த அமாவாஸ்யா தர்ப்பணம் இரண்டு வர்க்கங்களையும் உத்தேசித்து செய்ய வேண்டியது இது இரண்டையும் சேர்த்து செய்யக்கூடாது முதல்ல பிரத்தியாப்திக்ராத்தம் முடித்த பிறகு அமாவாஸ்யா புண்ணியகால தர்ப்பணம் அமாவாஸ்யும் மாதப்பிறப்பும் சேர்ந்தால் மாதப்பிறப்பு தர்ப்பணம் மாற்றம் செய்தால் போதும் அமாவாசை தனியாக செய்ய வேண்டாம் அமாவாசையும் மகாலயமும் சேர்ந்தால் இரண்டு தர்ப்பணம் செய்யணும் முதல்ல அமாவாசியா புண்ணிய கால தர்ப்பணம் பிறகு மகாலய புண்ணியகால தர்ப்பணம் அப்படி இரண்டு தர்ப்பணம் செய்யணும் அமாவாசையும் யுகாதி புண்ணிய காலமும் சேர்ந்தால் யுகாதி புண்ணியகால தர்ப்பணம் மாத்திரம் செய்தால் போதும் அமாவாசியா வேண்டாம் அமாவாசையும் மண்வாதி புண்ணிய காலமும் சேர்ந்து வந்தால் மன்வாதி புண்ணிய கால செய்தால் போதும் அமாவாசியா தனியாக செய்ய வேண்டாம் கிரகண புண்ணிய சேர்ந்து ஒரே சமயத்தில் வந்தால் அந்த ஒரே சமயங்கிறத நாம் ஞாபகம் வச்சுக்கணும் அதாவது காலம்பர உதயத்திலிருந்து ஆரம்பித்து மத்தியானம் மூன்றரை மணிக்குள்ளே கிரகண புண்ணிய காலம் சூரிய கிரகணம் வந்தால் அன்றைக்கு கிரகண புண்ணிய கால தர்ப்பணம் மாத்திரம் செய்தால் போதும் அமாவாசியா தர்ப்பணம் தனியாக வேண்டாம் அமாவாசையும் வியதிபாத்த புண்ணிய காலமும் சேர்ந்து வந்தால் இங்கே தான் இரண்டு விதமாக நம்முடைய தர்மசாஸ்திரம் காண்பிக்கிறது அமாவாஸ்யா வியத்தீபாத்தம் இரண்டையும் தனித்தனியாகவும் செய்யலாம் அல்லது சேர்த்தும் செய்யலாம் அமாவாசியா மாத்திரம் செய்தால் போதும் வியபாத்தர்ப்பணம் தனியாக வேண்டாம் அமாவாசியையும் வைத்திருத்தி புண்ணிய காலமும் சேர்ந்து வந்தால் இரண்டையும் தனித்தனியாக செய்யலாம் அல்லது அமாவாஸ்யா செய்தால் போதும் வைத்திருதி புண்ணியகால தர்ப்பணம் வேண்டாம் இப்படின்னு இந்த வரிசையில் நாம் தெரிஞ்சுக்கணும் இதை நாம அடிப்படையாக ஓரளவுக்கு புரிஞ்சுக்கிறதுக்காக பார்த்துருக்கோம் இன்னும் சில புண்ணிய காலங்கள்லாம் சேர்ந்தும் வரும் அவ்வப்பொழுது நமக்கு செய்து வைக்கக்கூடிய வாத்தியார்கள்கிட்ட கேட்டு நாம் அதை தீர்மானிச்சுக்கணும் இப்போ இதில் சில கேள்விகள் நமக்கு வரும் இப்போ உதாரணத்திற்கு அமாவாசையையும் மாதப்பிறப்பும் சேர்ந்தால் மாதப்பிறப்பு தர்ப்பணம் மாத்திரம் செய்தால் போதும் அப்படின்னு பார்த்தோம் இங்கே என்ன கேள்வி வரும்னா நான் சண்ணவதி தர்ப்பணம் செய்கிற வழக்கம் இல்லை அமாவாசியா தர்ப்பணம் மாத்திரம்தான் செய்துன்னு வரேன் அப்படி இருக்கிற பொழுது அமாவாசியை மாத்திரம் செய்தால் போதுமா அப்படின்னு ஒரு கேள்வி வரும் இந்த கேள்விக்கு என்ன பதில் அப்படின்னா ஷண்ணவதி தர்ப்பணம் தொண்ணூற்றி ஆறு தர்ப்பணங்களையும் ஒவ்வொருவரும் செய்துதான் ஆகணும் அதை செய்கிறோம் செய்கிறது நம்ம சௌகரியப்படி நாம் வச்சிருக்கோமே தவிர தர்மசாஸ்திரப்படி இரண்டு புண்ணிய காலங்களையும் நாம் எடுத்துக்கணும் ஆகையினாலே அமாவாசியா மாத்திரம்தான் நான் செய்கிறேன் அப்படின்னு இருப்பவர்களும் கூட அன்றைக்கு மாதப்பிறப்பு தர்ப்பணம் செய்தால் போதும் மாதப்பிறப்பு தர்ப்பணம்தான் செய்யணும் அமாவாசையை செய்யக்கூடாது ஏன்னா அமாவாசியா என்பது நித்திய நித்தியம் என்கிற ஒரு வரிசையில் வருது மாதப்பிறப்பு என்பது நைமித்திகம் என்கிற வரிசையில் வருது நித்தியமும் நைமித்திகமும் சேர்ந்தால் நைமித்திகம் செய்தால் போதும் என்று தர்மசாஸ்திரம் நமக்கு காண்பிக்கிறது இவைகளுக்கெல்லாம் நமக்கு ஆதாரம் தர்ம தர்மசாஸ்திரம்தான் என்ன ஒரு சொம்பு ஜலம் எள்ளுதானே அப்படின்னு அலட்சியமாக நாம் கூடாது. எப்போ தர்மசாஸ்திரம் இரண்டு புண்ணியகாலங்கள் சேர்ந்து வந்தால் ஒன்று செய்தால் போதும் என்று சொல்கிறதோ அந்த ரிஷியினுடைய வாக்கியம்தான் நமக்கு ஆதாரம் இரண்டும் செய்கிறேன் அப்படின்னு செய்தால் செய்யாததாக தான் அது கணக்கில் வரும் அந்நியா கிருத்தம் அகிருத்தம் அப்படின்னு வரும் அப்போது இரண்டு புண்ணிய காலங்களையும் தனித்தனியாக செய்தால் இரண்டுமே செய்யவில்லை அப்படிங்கிற கணக்கில் வரும் ஆகையினாலே இதை நாம் மனதில் வச்சுண்டு அமாவாசையும் மாசப்பிறப்பும் சேர்ந்தால் மாசப்பிறப்பு தர்ப்பணம் செய்தால் போதும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும் இதில் இன்னொரு கேள்வியும் நமக்கு வரும் இரண்டு புண்ணிய காலங்களையுமே சொல்லி ஒரே தர்ப்பணமாக செய்துட்டால் என்ன அப்படின்னு ஒரு கேள்வி வரும் அதற்கு சமான தந்திரம் அப்படின்னு சாஸ்திரங்களிலே பெயர் அமாவாசையும் வந்திருக்கு அன்றைக்கு தான் மாதப்பிறப்பும் இருக்குது அப்படின்னா தரிசஸ்ராத்தம் சங்கிரமண்த சமான தந்திரேன கரிஷ்யே அப்படின்னு சொல்லிட்டால் என்ன இரண்டுமே செய்தடாக ஆயிடுமே அப்படின்னு நமக்கு ஒரு கேள்வி வரும் இந்த விஷயத்தில் நாம் முக்கியமாக தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் இருக்குது சமான தந்திரம் அப்படின்னா என்ன அப்படிங்கிறத அடுத்த உபன்யாசத்தில் பார்ப்போம்